அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அகத்து அகத்துன்னா மனசுல அன்பில்லா உயிர் வாழ்க்கை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கைங்கிறது இப்படி படிக்கணும் அகத்து அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை அன்பு இல்லாத அன்பை வளர்க்காத அன்புங்கிற ஒரு சிறப்பான குணத்தை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு மனித உடலில் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை வளர்க்காத உயிர் வாழ்க்கை உயிர் வாழ்க்கைங்கிறதுக்கு பரிமையாளர்கள் சொல்கிறார் குடும்ப வாழ்க்கைங்கிறார் மனைவிகிட்ட குழந்தைகள்கிட்ட உற்றார் சுற்றத்தினர் இடத்துல அன்பு இல்லாமல் வாழ்கிறவனுடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதுன்னா வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்தற்று வன்ப்கண் அப்படின் பாலை நிலம் பாலைவனத்தில் வற்றல் மரம் அதுவே பாலைவனம் அதுல வளர்ந்த மரம் தளிர்த்தாற் போன்றது அது நடக்காது பாலைவனத்தில் வறண்டு போன மரம் வளருமோ ஒரு நாளும் வளராது ஆக என்னுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா பாலைவனத்தில் வற்றல் மரம் எப்படி தளிர்க்கவே தளிர்க்காதோ பால மரத்தில் முதல்ல மரமே இருக்காது அப்படியே மரம் இருந்தாலும் அந்த மரம் தளிர்க்கிறதுக்கு வேண்டிய நீர் இருக்காது ஆகவே அவன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை குடும்பத்தில் இருக்கணும்னா அன்போடு இருந்தால் அந்த குடும்பத்துக்கே மதிப்பு அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார் ஆகா பாலைவனத்தில் வற்றல் மரம் தளிர்த்தல் எப்படி நடக்காதோ அப்படி அன்பில்லாதவனோட இல்லறத்தில் கூடி வாழ்கிறதுங்கிறது நடக்காது பிரயோஜனத்தை கொடுக்காது ஆக குடும்ப வாழ்க்கைக்கு ஜீவனாக இருக்கிறதே அன்புதான் பணமோ பதவியோ புகழோ அல்ல காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று தான் அவை சொன்னார் ஆகவே இது எப்படி பாலமரத்தில் வந்து வற்றல் மரம் தோன்றுவதோ பயனை தராதோ அது இந்த குடும்ப வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லாம போயிடும் ஆகவே ரொம்ப கடுமையான உதாரணம் தான் இது எப்படி இதெல்லாம் நடக்காதோ அது மாதிரி அன்பில்லாத குடும்ப வாழ்க்கை பயனற்றது குடும்பத்திற்கு உயிராக இருப்பதே அன்புதான் என்பது கருத்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தற்று புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்தொருப் அன்பில் அவர்கள்ளுவர் அன்பினுடைய அவசியத்தை உணர்த்துகிறார் இந்த குரட்பாவில் ஏழாவது பாட்டிலிருந்து அன்பினுடைய அவசியம் என்ன அன்பு இல்லைன்னா இந்த வாழ்க்கை பயனற்றது அன்பில்லாத உயிரை அன்பை வளர்க்காத உயிரை தர்ம தேவத்தை துக்கப்படுத்துவார் துன்பம் கொடுப்பார்னு சொன்னார் ஆஹ் இன்பம் கிடைக்காதுன்னு அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி அன்பில்லாத குடும்ப வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாதது சொன்னார் வெறும் உடம்புல எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் உறுப்பெல்லாம் குறைவா இருந்தாலும் பரவாயில்லை அகத்து உறுப்பு அன்பு வேண்டும் என்று இங்க சொல்றார் புறத்து உருப்பெல்லாம் எவன் செய்யும் எவன் செய்யும்னா என்ன பிரயோஜனம் புறத்தில் இருக்கிற கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் ரொம்ப அழகா இருந்தா கூட இதெல்லாம் புறத்துருப்புனா புறக்கரணங்கள்னு அர்த்தம் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளெல்லாம் புறத்தில் நமக்கு உறுப்புகளா இருந்து நமக்கு செயல் உயிருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கு ஆகியோம் இது எல்லாம் என்ன செய்யும் இதெல்லாம் அழகா இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இது அழகா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு யாக்கைனா உடம்பு அகத்துருப்பாகிய அன்பு இல்லை என்றால் இந்த புறத்தொறுப்புகளுக்கெல்லாம் பயனில்லை ஆக இந்த அன்பு இல்லாத உடம்பு பிணத்துக்கு நிகர் என்பதுதான் இதனுடைய கருத்து உடம்பில் இருந்து இல்லறத்துக்கு சிறந்த ஒரு பிரயோஜனமாகிய உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையில் அறம் செய்திருக்கிறதுக்கு என்ன உதவியை செய்யும் இதுதான் பரிமேலகளுடைய உரை புறத்துறுப்புகளுடைய நோக்கமே அறம் செய்வது தான் அறம் செய்வதற்கு உள்ளத்திலே தெளிந்த அறிவும் அன்பும் இருக்கணும் தெளிந்த அறிவும் அன்பும் இல்லைன்னா புறத்து உறுப்பால் செய்யக்கூடிய அறமெல்லாம் பயனற்றதாகிவிடும் அது என்ன பிரயோஜனம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் புறத்துருப்புங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது இந்த உடம்பு மாத்திரம் இல்லை நல்ல இடம் நல்ல சூழ்நிலை நல்ல பொருளாதாரம் நம்ம சொன்னதை செஞ்சு கொடுக்கறதுக்கு மனிதர்கள் ஆட்கள் மனைவி குழந்தைகள் உற்றார் சுற்றம் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் புறத்தொறுப்பு ஆக இந்த உடம்பு மாத்திரம் இல்லை ஆக இந்த உடம்பு இத்தனையும் சௌகரியங்கள் இருந்தாலும் மனசில் வாழ்க்கையை பற்றின தெளிந்த அறிவும் அன்பும் இல்லை என்றால் அறிவை நான் சேர்த்துருக்கிறேன் அறிவோடு கூடிய அந்த தூய்மையான அன்பு இல்லை என்றால் இருக்கூடிய உடம்பு மாத்திரம் இல்ல உற்றார் உறவினர் சுற்றத்தினால என்ன பிரயோஜனம் அன்போடு செய்யறதுதான் பிரயோஜனம் என்பது கருத்து அகத்துருப்பு அன்பில் அவர்க்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்